எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பணக்காரர்களை விட ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபிசு அல்லாஹும் அலேஹல்ல அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஐந்து மூன்று இது சஹி என திருமீதியுமாம் கூறுகிறார்கள்